ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا وقولنا محمدا صلى الله عليه وسلم ارسله بالحق بشيرا ونديرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا فيا عباد الله اوصيكم بنفسي واياي اولا بتقوى الله اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون فقد قال الله تعالى في قران الكظيم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من كان يريد الاخره عجلنا له فيها ما نشاء لمن نريد ثم جعلنا له جهنم يصلاها مدخولا ندخر صدق الله العظيم وقال النبي صلى الله عليه واله وسلم من جعل الهموم همنا واحدا هم اخرته சர்வ போலும் அவனுக்கே சொமாக போன்று அவனுடைய சலவாக்கும் சலாமும் அவனுடைய கண்ணியமான நபித்துவத்துக்கு முக்கையாகவும் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை அடியொட்டி வாழ்ந்த உத்தம சகாபாக்கள் சம்பவத்தாக நல்லவர்கள் வல்லவர்கள் அனைவர் மீதிலும் என்றென்னு முறைத்தாகுக புனித மிக மாவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹின் பள்ளி வாயில்கள் தகர்ந்திருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே இறைநேசும்படியும் அவனுடைய விளக்கல்களை விட்டு விரண்டோடி தப்பித்துக் கொள்ளும்படியும் ஆரம்பத்தில் அடியனாகி எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசையத்தும் நசீகத்தும் செய்தவனாக இந்த பொதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன் அல்லாவின் நல்லடியார்களே இறைநேச செல்வர்களே அல்லாஹாசு இந்த உலகத்தில் மனித கோழிகளை படைத்ததன் நோக்கத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது பொறான் ஒவ்வொரு விதமாக கூறி அந்த ஒவ்வொரு விதமும் ஏதோ ஒரு துணியில் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்த ஒரு தொடர்பை உடையதாகவே அல்லாஹு தாலா வைத்திருக்கின்றான் உதாரணமாக ஒவ்வொரு இடத்திலும் சொல்லுகின்ற மனிதர்களை எதற்காக படைத்தோம் என்று சொல்லுகின்ற என்று வணங்குவதற்காக மட்டுமே தான் என்று அல்லாஹு தாலா கூறிப்பிடுகின்றான் இது அல்லாஹ் கூறுகின்ற ஒரு நோக்கமாக இருக்கின்றது இதே மாதிரி இன்னொரு இடத்துல அல்லாஹால சூரத்துள் முல்கிலே சொல்லுகின்ற பொழுது இந்த மௌத்தையும் அயாத்தையும் எதற்காக வைத்திருக்கின்றோம் என்ற விடயத்தை கூறி காட்டுகின்ற பொழுது சொல்லுகின்றான் நாம் மௌத்தையும் படைத்திருக்கக்கூடிய நோக்கம் என்ன நோக்கம் ஐக்கியம் அக்சா யார் மிகவும் அழகான அமல் செய்கிறார்கள் என்று பரிசீலிப்பதற்காக இந்த மௌத்தையும் அயாத்தையும் படைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹு தாலா சுட்டி நல்லே இறை செல்வர்களே நாம் சில விடயங்களை கொரானுடைய தோரணையிலே பார்க்கின்ற உலகத்திலே நாம் எவற்றையெல்லாம் நேரடியாக எங்களுடைய இந்த கண்ணால் கண்டுகொண்டிருக்கக்கூடிய விடயங்களுக்கு நேர் மாற்றமானவைகளை கொரான் எங்களுக்கு சூசகமாக சொல்லி காட்டுகின்றன உதாரணமாக நாம் விளங்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு விடயம்தான் ஒரு மனிதன் உலகத்திலே வாழுகின்றான் வாழ்ன் பின்னால் மறைத்து செல்கின்றான் இதுதான் நாம் விளங்கி வைத்திருக்கின்றோம் என்று குரான் சொல்லவில்லை மாறாக குரான் சொல்லுகின்றது அல்லதி ஹலவல் மௌத்த மௌத்தையும் ஹயாத்தையும் நாம் எதற்காக படைத்திருக்கின்றோம் அவ்வாறானால் கடமைப்பட்டிருக்கின்றது என்றால் அல்லா பாதோ ஒரு நோக்கத்திற்காகத்தான் பாவித்திருக்கின்றான் நல்லடியார்களே இதை நேரத்தில் செல்வர்களே ஈமானுடைய பாடம் மனிதனுடைய நம்பிக்கையினுடைய பாடம் இந்த பாடத்திலே விளங்க வேண்டிய ஒரு விஷயம் தான் எங்களுடைய இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்க கூடிய இந்த வாழ்க்கையை அல்லாஹு தாலாவிடத்தில் அவனுடைய தராசில் அவனுடைய நிறுத்து பார்த்தால் இந்த வாழ்க்கையை அல்லாஹு தாலா வாழ்க்கையாக கணக்கில் கொள்வதே கிடையாது எப்பொழுது நாம் மலக்குல் மௌத் அலிஹலாம் அவர்களை சந்திக்கின்றோமோ எங்களுடைய பாஷையில் அஸ்ரா அயில் என்று சொல்கின்றோம் அந்த மலக்குள் மௌத்தை எப்பொழுது சந்திக்கின்றோமோ அன்றுதான் எங்களுடைய உண்மையான பிறப்பும் இருக்கின்றது நாம் எப்பொழுது எங்களை வந்து சந்திக்க இருக்கின்ற மலக்குள் மவுர் அழகானவராக அழகான முறையில் வந்து எறும்பு கடிப்பதை போன்று துல்லியமான முறையில் எங்களுடைய ரூகை கைப்பற்றுகின்ற அளவுக்கு வருகிறாரோ ப்பொழுது எங்களுடைய பிறப்பு அழகான பிறப்பாக மாறி நாம் போகக்கூடிய அந்த தமர் என்ற உலகம் அதுதான் எங்களுடைய உண்மையான உலகம் இந்த குரானினுடைய வசனம் எங்களுக்கு அதை தெளிவுபடுத்தி காட்டுகின்றது அல்லது மௌத்த முதலாவது மௌத்தாக வேண்டும் நீங்கள் அப்பொழுதுதான் உங்களுடைய இருக்கின்றது அல்லஹு தால எங்களுக்கு தெளிவாக கூறி காட்டுகின்றான் ஏன் இவ்வாறு படைத்திருக்கின்றார் என்பதை சொல்கின்றான் உங்களில் மிகவும் சிறந்த அமல் மிகவும் அழகான அமல் யார் செய்கிறார்கள் என்று பரிசீலிப்பதற்காக படைத்திருக்கின்றோம் சிறந்த அமல் அழகான அமல் அந்த வார்த்தையை பாருங்க இன்னொன்று இருக்கின்றது ஹசீன் இவ்வாறு பல பெயர்கள் இருக்கின்றது ஹசான் இப்படி ஒவ்வொரு பெயர்கள் இருக்கின்றது அஹன் என்றால் மிகவும் அழகு என்ற அர்த்தம் ஹசான் பின் சாவி பிறகு அல்லா அவர்களுடைய அழகை வர்ணிப்பதற்காக நான்கு வரிகள் படித்தார்கள் அந்த நான்கு வரிகளையும் மிதமின்றி இதுவரையிலும் ஏன் இன்ஷா அல்லா அந்த வரிகளையும் மிஞ்சி நபியை புகழ்ந்து நபியினுடைய வர்ணனையை அழகாக டிஸ்ட்ரைப் செய்து படிப்பதற்கு யாரும் வரமாட்டார்கள் என்பதுதான் நடிகனுடைய கருத்து ரமத்து ஆயினோன் முதலாவது வார்த்தை உங்களை விட மிகவும் அழகான உங்களை விட மிகவும் அழகான ஒரு பொருளை ஒருவரை ஒன்றை அஹன் என்று சொல்வது வெளிரங்கத்தில் தோற்றத்தில் அழகை குறிக்கும் தோற்றத்திலே இருக்கக்கூடிய அழகை குறிப்பதற்குத்தான் அஹ்சன் என்ற வார்த்தை அதே போன்றுதான் ஜமீல் என்ற வார்த்தையை பயன்படுத்துவோம் அதுவும் அழகுதான் நபியை உங்களை விட அழகான ஒரு பொருளை ஒரு பிள்ளையை ஒரு குழந்தையை எந்த தாயும் இதுவரை பெற்றதும் கிடையாது இது முதலாவது சொன்ன அழகு நபியுடைய தோற்றத்தின் அழகு இரண்டாவது சொன்ன அழகு நபியினுடைய குணபாடு அதாவது சொல்வதாக இருந்தால் கை கால் குறைகள் அல்லது அதுவல்லாது ஏனைய இப்படி ஒன்றும் கிடையாமல் பெற்றதை சொல்கிறார்கள் விடயத்துக்குள்ளால் வருவோம் அஹ் என்ற வார்த்தை மிகவும் அழகை குறிக்கின்றது عدد في القرآن المولماء نام صلوه دائم دال والتيني والزيتون اندى سورة اللہ تعالى قرد برد اندران والتيني والزيتون وطول سینین وهذا البلد الأمین لقد خلقنا الإنسان في أحسن تقويم مندر قوتي جلئي اندى مندر جلئي எங்களுடைய வீடுகளில் ஒரு கட்டி சுடுவதாக இருந்தாலும் அச்சு இருக்கின்றது இவ்வாறான அச்சை போன்று ஒவ்வொரு மனிதரையும் இன்றைய கணக்கின்படி கிட்டத்தட்ட எழுநூறு கோடி மக்களா இந்த எழுநூறு கோடி மனிதர்களையும் அழகானோம் என்னுடைய பார்த்தால் அனைவரும் நான் வாழ்வதில் அர்த்தம் கிடையாது இப்படியெல்லாம் நானும் நீங்களும் மனப்பான்மையிலே தாழ்ந்த மனப்பான்மை உடையவர்களாக மன நோயாளிகளாக இருக்கின்றோம் ஆனால் குரான் சத்தியமிடுகிறது திட்டவட்டமாக நாம் படைத்த மனிதர்கள் இருக்கின்றது எங்களுடைய படிப்பிலைக்கு இந்த சம்பவம் மிகவும் உறுதுணையாக இருக்கும் என்று நினைத்ததால் இந்த சம்பவத்தை கூறுகின்றேன் காலத்தில் அவர் தன்னுடைய மனைவியுடன் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார் பேசிக்கொண்டிருக்கிறார் பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் அந்த நாள் பதினைந்தாம் நாள் இரவு பூர்த்தியான நிலா வேலத்துள் பகர் என்று சொல்கின்றோம் அதாவது அமாவாசை தினம் என்று சொல்கின்றோம் பௌர்ணமி தினம் என்று சொல்கின்றோம் அவர்கள் இருவரும் பார்த்துக் கொண்டிருந்த நேரத்தில் மனைவியை பார்த்து மனைவியை பார்த்து அவசரமாக ஒரு வார்த்தையை சொன்னார்கள் இந்த சந்திரன் இந்த முழுவட்ட நிலா இருக்கின்றது இந்த நிலாவை விட நீ அழகு இல்லை என்றிருந்தால் இந்த நிலாரை விட நீ அழகு இல்லை என்றிருந்தால் நான் உனக்கு பிவாகரத்து தந்துவிட்டேன் தலா தாக்கிவிட்டேன் என்ற வார்த்தையை ஏதோ ஒரு பேச்சு தோரணையில் அதனால் தான் சொல்வார்கள் ஆகமான பேச்சை குறைத்துக் கொள்ளுங்கள் என்பதால் ஆகமான பேச்சை குறைத்துக் கொண்டால் தேவையற்ற பேச்சுக்கு இடமே வராது ஆகமான பேச்சை அதிகரிக்கின்ற பொழுது கொஞ்ச நேரத்தில் அந்த பேச்சு முடிந்துவிடும் தேவையற்ற பேச்சுக்கு நான் வரும் இவர் மனைவியுடன் பேசிக் கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் பேசினை விட நீல் என்றால் விட்டேன் பின்னால் மனைவி கூறுகிறார் பாவித்து விட்டீர்கள் சொன்ன பொழுதுதான் அரசருக்கு புத்தி தெளிவாகிறது அல்லாஹ் அக்பர் இப்பொழுது என்ன செய்வது உடனே பத்துவா கமிட்டி அல்லாஹாத்து அழகி அவர்களுடைய காலம் அவர்களுடைய பத்துவா கமிட்டி இருக்கின்றது அவர்களை கூப்பிட்டு சொன்னார்கள் இப்படி ஒரு விடயம் நடந்துவிட்டது என்ன செய்யலாம் என்ன பரிகாரம் அவர்கள் சொன்னார்கள் முழு ஆதாரங்களையும் அதில் விளையாட்டும் சீரியஸ்தான் அதில் ஒன்றுதான் இந்த தலாக் விளையாட்டுக்காக வேண்டி தலாக் சொன்னாலும் தலாக் தான் எனவே ராஜாவை அரசரே நீங்கள் சொன்ன இப்படியாரம் பார்கின்ற பொழுது நீங்கள் கணவன் மனைவி இருவரும் பிரிய வேண்டும் என்பதுதான் கருத்து என்று அந்த கவலை ஏன் அரசரின் குடும்பம் பிரிந்து விட்டது தலாக்கா அரசரின் குடும்பம் தலாக்காகி விட்டது அவ்வளவு ஒரு கவலை அந்த அன்று மகிப்புடைய தொலைகை அல்லாமா அபூ ஹனிப் அகமதுல்ல அவர்களுடைய சிரேஷ்டமான மாணவர் மிகவும் பிரியத்துக்குரிய மாணவர் வலது கரமாக இருந்த மாணவர் அபு யூசுப் ஆகிய அலைகி மகர்புடைய தொழுகை நடாத்தினார்கள் இது விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒரு விடயம் இந்த மகரபுடைய தொழுகையில் நாங்கள் சொல்லப் போகின்ற விடயம் உம்மத்துக்கு ஒரு படிப்பினையே உண்டு பண்ணுவதற்காக செய்யப்பட்டதை தவிர தொழுகையில் விளையாடுவதற்காக செய்யப்படவில்லை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் தூங்கக்கூடியவர்களை எழுப்பி விடுங்கள் துண்டை மட்டும் சென்சர் கட் பண்ணி வெளியேற்று போவாங்க இமாங்களே தொழுகையில விளையாடுகிறாங்க ாரி தொார்கள்தினார்கள்த்தீ்து இந்த மிகவும் அழகாக மனிதர்களை படைத்திருக்கின்றோம் என்ற இடத்தில் அவர்கள் ஓதினார்கள் அதை மாற்றி அழகான தோற்றத்தில் படைத்திருக்கின்றோம் இமாங்களுக்கு ஆச்சரியம் அவர்கள் எடுத்துக் கொடுத்தார்கள் இன்சான என்று எடுத்துக் கொடுத்தார்கள் இவர்கள் மீண்டும் இரண்டாவது தரவையும் லக்கது கமர் என்ற தொழுகை ஆகிவிடுகின்றது இப்பொழுது ஆற பெரிய பிரச்சனை ஏற்படுகின்றது என்ன நடக்கின்றது என்று தெரியாத நிலை அவர்கள் சொன்னார்கள் இமாம் அவர்களே நீங்கள் துணையை நடத்துகிறீர்கள் இப்படி செய்கின்றீர்களே என்ன விட அப்பொழுது அபுயர்லா நிதானமாக பதில் சொன்னார்கள் இமாம் அவர்களே நான் உங்களுடைய பசுவாவின் அடிப்படையில் தான் குரானை யோதினேன் இவ்வளவு நாளும் அல்லாஹ் இறக்கிய அடிப்படை யோதினேன் இன்று சுசியால் ஆகிய உங்களுடைய பசுவாவின் அடிப்படையில் குரானை யோதினேன் அவர்கள் கேட்டார்கள் என்னுடைய பக்வாயின் பிரகாரம் நீங்கள் ஏதற்காக குரானை ஓடுகிறீர்கள் நீங்கள் தானே பக்வா கொடுத்தீர்கள் மனிதர்களை விட சந்திரன் தான் என்று பகுவான் நீங்கள் தானே கொடுத்தீர்கள் அப்பொழுது யோசிக்க ஆரம்பிக்கிறார் சொன்னார்கள் அந்த அந்த ரசீதினுடைய அந்த வழக்கை எடுங்கள் அவர்களுடைய அந்த வழக்கை விசாரி என்ன வார்த்தை சொன்னார் சந்திரனை விட நீ அழகு இல்லை என்றால் தானே தலாக் என்று சொன்னால் அல்லா சொல்கிறான் மனிதர்களைத்தான் மிகவும் அழகாக நான் படைத்திருக்கின்றன என்றால் சந்திரன் எவ்வாறு தனிப்பட்ட அழகை பெறும் சொன்ன நேரத்தில் அவர்களுக்கு சொல்லப்பட்டது நீங்கள் சேர்ந்து வாழலாம் நிறையார்களே இறைநேசல்ல எங்களை படைத்தான் எதற்காக அசனுல் அமல் மிகவும் அழகான அமல் செய்வதற்காக மிகவும் அழகான அமல் இந்தா என்ன தொல வேண்டுமா தொல மிகவும் அழகான அமலா அல்லது ார் இது பாக்கியத்தை அனைவருக்கும் செய்கின்றார் செய்கின்றார் இது அழகான் அமலா அல்லது அனாதை குழந்தைகளை பராமரிக்கின்றார் அமல் அமல் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றோமே இது எல்லாம் என்றால் ஒன்றையும் அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் மனிதர்களே நீங்கள் அழகான அமலை தேட முடியாது நான் சொல்கின்றேன் நான் சொல்கின்றேன் எது தெரியுமா அழகான அமல் புர்ஹான் சொல்கின்றது அல்லாஹ் சொல்கிறான் வாருங்கள் அல்லாவுடன் தொடர்பை ஏற்படுத்துங்கள் என்ற இந்த வார்த்தையை விட மிகவும் அழகிய வார்த்தையை யார் சொல்ல முடியும் இதர நல்ல வணக்கங்களையும் செய்து கொண்டிருக்கிறார் தைரியமாக அழகாக யார் கேட்டாலும் சொல்கிறார் இன்னி மினல் முஸ்லிமி நானொரு முஸ்லிம் என்று எத்தனை பேருக்கு இன்று சொல்ல முடியும் அல்லாஹ் சொல்கிறான் இப்படி தைரியமாக சொல்லக்கூடிய அளவுக்கு ஒருத்தர் வாழ்கின்றார் என்றார் அது தாழ்வாப்பா அழகானாமல் அல்லாஹ் சொல்லித் தருகின்றான் அல்லாஹ் சொல்லித் தருகின்றான் அல்லாவின் நல்லதியார்களே ஒருவரை அல்லாஹுடன் தொடர்பு படுத்துவதென்றை விட வேறு எந்த அமலுக்கும் எந்த பொறுமதியும் கிடையாது ஒருவர் தொழுகின்றார் ஒருவர் தொழுகின்றார் அவர் தொழுது விட்டு அவ்வாறே சஜதாவே மௌத்தாவிடுகின்றார் அவர் சுவர்க்கவாதி அல்லா போதுமானவன் அல்லா சுவர்க்கத்தை கொடுப்பதால் எங்களுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது இன்னொருத்தர் பக்கத்தில் தொழுந்தவர் சுவர்க்கத்துக்கு செல்ல மாட்டார் அவர் சஜிதாவில் மௌத்தாயினதனால பக்கத்துல தொழுந்தவர் சுவர்க்கவாதி ஆகுவார் என்று எங்கேயும் அங்கீகாரம் கிடையாது இதே விஷயத்தை ஒருவர் வெளியிலிந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவரை பள்ளியுடன் தொடர்பு படுத்துவது தாவத்தை கொடுத்து இழுத்து எடுப்பது இந்த இடத்திலே பள்ளியுடன் தொடர்பை உண்டாக்குவதற்கின்றது அந்த நேரத்தில் அவரை யாரு பள்ளியுடன் தொடர்பு அவர் மௌத்தாகிச் சென்றாலும் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு மௌத்தாகிறார் ஆனால் பள்ளிக்கு தொலை வந்தவர் இரண்டாயிரத்தி இருபதில் மவுத்தாய் இருப்பார் அந்த தொலக்கூடியவருடைய நன்மையிலும் எந்த குறையும் இல்லாமல் மரணித்தவரனுடைய அந்த பட்டோலைக்கு சென்று சேரும் எந்த சந்தேகமும் கிடையாது நபி அவர்கள் அடியார்களேசு செல்வர்களே உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பாதையில் மனிதர்கள் செல்வார்கள் முன்னால டிராபிக் போலீஸால் இருக்கிற கேள்விப்பட்டா எத்தனையோ ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு எனக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இருக்காது அவனது வந்து எந்த சம்பந்தமும் இல்ல எங்க நாங்க ரோட் தாண்டி போக்கல எங்களுக்கு ஹெட் லைட் அடிச்சு சொல்லிட்டு முன்னால போலீசால இருக்கிறான் எவ்வளவு பெரிய இக்கராம் அல்லது நல்லடியா இருக்கே இதுல அந்நியர்கள் என்று வித்தியாசம் இல்லை அந்யர்கள் என்று வித்தியாசம் இல்ல எங்களை கண்டா எல்லாரும் அடிக்கிறாங்க நாங்களும் அவங்களுக்கு அடிச்சு காட்டுறோம் இருக்கிறான் அவங்களும் அடிச்சு காட்டுறாங்க இது ஒரு ஐநூறு ரூபா தட போலகி ஆட்டம் நாளைக்கு கபர்ல நாளைக்கு கபர்ல ஒவ்வொரு முக்கு முக்கா கஞ்சாவும் குடுவோம் வாகனங்கள்ல கஞ்சாவும் குடும் ஒவ்வொரு இடத்துல நாங்கள் செஞ்சு செஞ்சு பேசலாமா தனிமையில சந்திச்சு பேசுவோம் அதாவது இப்படி இருக்கிற கூட்டத்துக்கு யார் ஹெட்லைட் அடிக்க இருக்கிறாங்க தொழுதுட்டு பள்ளியில தொழுதுட்டு வெளியில போய் வாகனத்தில் ஏறி எடுத்து வாயில வச்சு பத்த வச்சு கொண்டு போறோமே இன்னும் முதலாவது வானத்தை கூட அடையலையே இவங்களுக்கு இவங்களுக்கு ஹெட் லைட் யாரு அடிக்க ஒரு புள்ள இருபது ரூபா எடுத்து இருபது ரூபா சாலை எடுத்து வாயில சுருட்டி வச்சு பத்த வச்சா வாப்பாவோ பாதையில யாரு கண்டாலும் சொல்லுவோம் பாவம் இந்த புள்ளது இதே ஒரு மூத்த சகோதரர் வாயில வச்சு பதவிக்கிற அந்த இருவது ரூபா பீடியா இருந்தாலும் சரி அதுல நோய் இருக்குது அவருக்கும் நோய் இருக்குது பிறருக்கும் நோய் இருக்குது என்னுடைய அபிப்பிராயம் கற்கொலைக்கு சமமானது தான் இது இடை செல்வர்களே கண் முன்னால போடப்பட்டிருக்குது பெட்டியில போட்டிருக்கிறான் அதுலே புந்தி எழுத்துல போட்டிருக்கிறான் ஆனா இன்னைக்கு ஸ்ரீலங்கா அறிவுட மட்டம் கூடி இருக்கிறது தட்டி வைக்கிற அளவுக்குண்டா ஏண்டவங்களோட அறிவுடை அப்படி குடிக்கிறவங்களோட லெவல் அறிவுடை மட்டம் என்னவாக இருக்கும் அல்லாஹ் நல்லடி கொஞ்சம் யோசிப்போம் அசனுல் அமல் அசனுல் அமல் நாங்க இதுதான் சொல்றோம் இதுல இருந்து தூரமாக தூரமாக படிப்படியாக நோய் வருது அல்லாவி நல்லடியார்களே அல்லாஹுக்காக வேண்டி ஒன்றை விட்டு நீங்க மௌத்தாயினாலும் உங்களுக்கு அது நன்மை தான் அல்லாஹுக்காக வேண்டி விட்டுறதால நீங்க அதை விட்டு போட்டாலும் உங்களுக்கு அந்த நேரத்துல வர நோய் மவுத்து தான் ஒரு சகாபி அவங்களோட கண் வருத்தம் சஜிதா நிலத்துல செய்ய நேரம் கண் கூட இல்லாம போகலாம் சொல்லப்பட்ட ரப்பனா உட்கதா சஜிதா செஞ்சாங்களா இல்லையா கண்ணை இல்லாமாக்கி கொண்டாங்களா இல்லையா இன்றைக்கும் மின்பர்கள் அவங்கள பெயர் பேசப்படுதா இல்லையா அழைகி மஜ்மாயி விளங்கினார்கள் அவர்கள் அதை விளங்கினார்கள் சொல்லவில்லை செய்யும் ஏற்றுக்கொள்ளுவல்லாஹின் நல்லடியார்களே ஒரு ஹதீஸ் ஞாபகத்தில் வருகின்றது அரபு பதம் ஞாபகத்தில் இல்லை ஆனால் அந்த ஹதீஷனுடைய துணைப்பொருள் என்னவென்றால் செல்லாசல் அவர்கள் சொன்னார்கள் பாலத்திலே சில ஒரு காலத்துல எப்படி மனிதர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்களுடைய ஒற்றுவோம் நோம்பு வருது தானே நோன்புல ஒற்றுவோம் இந்த ரெண்டு மாசத்துல நோன்பு வருது தானே இப்போ பிடிப்போம் அல்லாஹு தாலா சொல்றான் பாவத்துல நீங்க காரணம் சில காரணங்களை சூரத்துள் ஹதீதுல சொல்லி கொண்டு வரப்போலாம் முதலாவது பாவங்கள் என்று பாவத்தை உங்களுக்கு ஐடென்டி பண்ணி காட்டினா நீங்க நோக்கம் உங்களுக்கு இல்ல என்ன சொல்லுவீங்க தெரியுன்னா கொஞ்சம் இப்ப வானமே என்ன இப்போ இந்த கல்யாணம் மட்டும் கொஞ்சம் கிராண்டா நடக்கட்டும் அடுத்தடுத்த நோமலா செய்வோம் இப்படி டைம் போடுறீங்க இதனால நீங்க பாவத்துக்குள்ளே போறீங்க அல்லா புறாங்க சொல்றான் சொல்லல அல்லா சொல்லி கொண்டிருக்கிறான் நல்லடியார்களே ஆஹிராவினுடைய தேவையை தேவையாக ஆக்கிக்கொள்வோம் காலம் விரண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றது நேற்று முந்த நாட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாள் அவர் ஜனாதா அந்த ஜனாதா இன்னும் சவுதியிலிருந்து வந்து சேரல்ல அந்த ஜனாதா இன்னும் சவுதியிலிருந்து வந்து சேரல்ல முப்பத்தி வயது வாலிபன் நேற்று வெக்கேஷன் வர இருந்தவர் நேற்று டிக்கெட் எல்லாம் ஓகே முந்தனா ராவ் முந்தா நேற்று ராவ் அவர் தூங்கினவரே வீட்டுக்கு நான் என்னென்ன சாமான அனுப்ப இருக்கிறேன் என்று எடுத்ததெல்லாம் அவர்களுடைய தொலைபேசி மூலமாக போட்டோ எடுத்து இமேஜ் எல்லாம் இருக்குது ரெண்டு பொம்புள புள்ளைகளுக்கும் இமேஜையும் இன்னும் ஜனாதா ஸ்ரீலங்காக்கு வரலிசி கண்டெய்னரி நல்லா இருக்கு அவருக்கு சுகரும் இல்ல ஒன்றும் ஒன்றும் ராவு தூங்கினவர் சுபோக்கு மவுத்து அதனால கிளாரிபிகேஷன் கொடுத்திருக்கிறாங்க அவருக்கு தெரியாம தூங்கினவர் சுபவுக்கு இல்லை நானும் நீங்களும் நோம்பு வரைக்கும் டைம் போட்டா சரியா ஜனாத வரது அடக்கிட்டு வாரமே எத்தனை பேர் கண்ணத்துல மண்புள்ளியை வச்சுட்டு வாரமே அங்கிட்டு இருந்தும் நடிச்சு அசலம் அவங்க சொன்னது கபுறை மையத்தை பத்தி கூட நல்லது பேசுகிறார்கள் இன்றைக்கு இல்ல சகோதரர்களே கொடுக்கல் வாங்கல் செய்கிறவர்கிட்ட போய் முஸ்லீம் எனக்கு கடன் சொல்லி பாருங்க எங்க போகுது எங்க போறோம் குரான் கேட்க எங்க போறீங்க இது வந்து அல்லாவுடைய பேச்சு அகிலும் எங்களுடைய இந்த ஊர் ஜமிக்க எங்களுடைய ஊர் சிறப்பாக எங்களுடைய இந்த மஹல்லா இந்த பள்ளிவாசல் எப்படி இப்ப நிறைஞ்சிருக்கிறதோ சாதாரண வக்துக்கும் மஷாலா வரணும் யாருடைய கண்ணூரை இந்த மஹல்லாவல்லா பாதுகாக்கணும் வேண்டாம் முதலாவது எங்கட கண்ணூர் எங்களுக்கு நாங்கள் ஆகி கொள்ளணும் எங்களுடைய ஒவ்வொரு சமூகத்தவர்களும் பெரியவர்களா இருக்கலாம் சிறியா இருக்கலாம் பெண்களா இருக்கலாம் எல்லோருக்கும் பிற இருக்கூடிய சொன்னார்கள் யார் உலகத்தினுடைய அனைத்து தேவைகளையும் ஒரே தேவையாக ஆக்கி அவனுடையுடைய தேவைக்கு அல்லாஹ் பொறுப்பேட்டான் இதுதான் சோதரையின் வாழ்க்கை இதனால எங்களுடைய ஆகிரானுடைய வாழ்க்கைய ஏமா எடுத்து பாவங்கள் என்று விரண்டு ஓடி தப்பித்து வாழ்ந்து கொள்றதுக்கல்லா எனக்கும் உங்களுக்கும் பூர்த்தியான இந்த சமூக சமுதாயத்துக்கும் செய்வானாக யால் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருளாயா யால் குறைகளை மறை தருளாயா குறைகளை எங்களுடைய கண்களுக்கு மாத்திரம் காண்தரலாய்லா தெரிந்தும் தெரிந்தும் தெரியாமல் பாவத்தின் பக்கமே சென்று கொண்டிருக்கின்றோம் யா லா யா லா எங்களுக்கு இவ்வாறான நிலையில் மோசமான மௌத்துகளை தந்து எங்களை ரம்பே மௌத்துக்கு பின்னால் எந்த ஒரு திரும்புதலும் எங்களுக்கு இல்லை ரப்பே ஹே அல்லா எங்களுடைய மௌத்தை அழகான மௌத்தாக ஆக்கி வைப்பாயாக ஹே அல்லா மற்றவர்கள் படிப்பினை தரக்கூடிய மௌத்தாக மௌத்தை ஆக்கிடாதே நாயனே மற்றவர்கள் ஆசை வைக்கக்கூடிய மௌத்தாக மௌத்தை ஆக்கி வைப்பாயா இப்படித்தான் மௌத்தாக வேண்டும் மௌத்தாகுதா இருந்தால் என்று எங்களுடைய மௌத்தை பார்த்து பிற மக்கள் ஆசை வைக்கும் அளவுக்கு எங்களுடைய மௌத்தை ஆக்கிட்டாயா வாது அவ்வாநா